அது பெண் எங்க இருக்கிற வடக்கர்கள் வடக்கின் இமயமலை எங்கள் மலை அந்த மலையில இருந்தது அவர்கிட்ட போய் இந்த மாதிரி பெருமான அவர் அங்கே இருந்து வர்றார் எங்க இருந்து அந்த வடக்கு இமயமலை இருந்து வருகின்ற பொழுது என்னென்ன திருப்பதிகளை எல்லாம் பார்க்கணுமோ பார்த்து மதுரைக்கு வந்து அர்ச்சனை செய்து போற்றினார் அதான் அந்த வரலாறு கதையெல்லாம் வடக்கே மியமல்லிருந்து வருகின்றவர் என்னென்ன பதிகளை எல்லாம் வழிபட்டு இங்கே வருகிறார் நீண்ட பட்டியல் என்னது போத ஆனந்த தனிக்கடல் பருகும் புயல் முறை முனிவனை வசித்த மாதவன் ஆதி முனிவருள் உலோபாபுத்திரை தன்னோடும் பரித்து அகத்தியரை கூப்பிடுறவங்க சுவாமி நீங்க மட்டும் மதுரைக்கு வரக்கூடாது வீட்டில் அம்மாவையும் அழைச்சிட்டு வாங்க இல்லத்தில் இருக்கும் போது நல்ல காரியம்னா குருமான வரைக்கும் அம்மாவையும் அழைச்சிட்டு போவாங்க அதான் தாங்கள் தங்கள் தம்பதி சமயதராயின் ஒரு காலத்தில் எழுதணும் அது நல்ல அருமையான தமிழ் கொண்டு வந்தாங்க தாங்கள் தங்கள் நட்பும் சுற்றமும் சூழ வந்திருந்து மணமக்களை வாழ்த்தையோட வேண்டுகிறேன் அருமையா இருந்தது அது ஏதேனும் ஒழி வச்சுட்டாங்களா தெரியல அப்படிதான் ஆகவே உலோவா முத்தரின் மனைவி பெயர் ரெண்டு பேருமா அங்கே இருக்க முனிவர்கள் நாம் எல்லாம் சென்று சுக்கநாத பெருமானை அர்ச்சனை செய்வோம் என்று சொல்ல அவரும் அங்கிருந்து புறப்படுகிறார் இங்கே இமயமலையில் இருந்து இப்ப இமயமலையில் இருந்து மதுரைக்கு வரணும் இப்ப யாரோட வர்றோம் அகத்தியரோடு வர்றோம் போதொடு சாந்த மாணவத்தீவம் போய் முதற்கருவிகை கொண்டு மேதகு அர்ச்சனை செய்து பின்னும் ஓர் செய்வார் போட்டஞ்சலை குடித்த கூடற்பேட்டை விபடித்த பேரடைந்தேன் கேட்டபடி நாட்டம் கழிப்ப நறுமல தூய் கண்டிற வேட்டங்கள் யாங்கல் என வந்தீங்க என்னன்னு கேட்டார அவங்களெல்லாம் இது மாதிரி சொக்கநாத பெருமான அறுபத்தி நாலு செய்தார் அவரை அது உங்க தலைமையில சென்று நாங்கள் அர்ச்சனை செய்தால் நன்றாக இருக்கும்னு கருதுறோம் அப்படியா அடியேன் எதுக்கு அப்படின்னு இல்ல இல்ல இல்ல நீங்கதான் வரணும் என்று சொல்லி அகத்தியரை பணிவா வேண்டிக் கொண்டு வரலாம் வேணும்னு என்ற அறவோர் எதிரே முகமலர்ந்து குன்றமடக்கும் குறிமனுவன் கூறுவான் நன்று முனி காளி தனி நான் உள்ளத்து எண்ணியாங்கு ஒன்ற மொழி ஒன்ற மொழிந்தீர் என்றான் பின்னும் எந்தோது ஓதுவான் நான் கூட ஒரு நான்கு அஞ்சு நாட்களுக்கு முன்ன நினைச்சேன் மதுரை போய் பெருமானை வழிபாடு செய்யணும் நானும் நினைக்கிறேன் நீங்களும் சொன்னீர்கள் மிக்க நன்றி வாருங்கள் பண்ணால் மறைமுடியும் தேராப்பரசிவனின் என்னால் அளவிருந்த எக்கலையால் கண்டும் உல கண்ணால் அறியாதார் வீட்டின்பம் காண்பரோ மண்ணாதியாராறு நீத்த தனிமாதவரே பெருமானி இவ்வாறு வழிபட்டால் வேறு எவருமே எந்த பகுதியிலும் காண முடியாது அல்லவா ஆனால் வழிபாடு செய்வது முக்கியம் அஞ்சவியின் ஊர்வர கேட்டபடி ஆளவாய் பஞ்சமுக்சோதி பரனை போய் அர்ச்சித்து பஞ்சமுக்சோதி பரனை போய் அர்ச்சித்து பஞ்சமுகம் அஞ்சு முகம் சிவபெருமானுக்கு ஐந்து முகம் அந்த ஐந்து முகம்தான் எப்பொழுதும் இருக்கிறது ஒரே ஒரு முகம் கீழ் நோக்கிய முகம் அதோ முகம் அது ஞானியர்களுக்கு தான் தோன்றும் ஏனையோருக்கு ஐந்து முகம் தோன்றும் இதெல்லாம் ரொம்ப காலமா சொல்லுவாங்க அப்படி ஐந்து முகமுடைய பெருமானை நாம் வணங்க வேண்டும் என்றும் மங்களோ மங்கள மனத்தில் கங்கை படிந்து உலகனி கைதொழுது என்ன நேரா வந்தாரலாம் வந்து கங்கையில போய் நீராடினார்கள் கங்கையில நீராடி அங்கிருந்து பொறுத்து வராங்களோ வடக்கே நீரா அது அங்க வருது வாயாசி மொழி கேட்டு அகமிழ்ந்து எல்லாரும் புறப்பட்டு ஐம்புலனும் கூட பெருமான அடி ஒதுக்கி நம்பன் ஒரு எழுத்தைந்தும் நாவாட புனிதைவத் வடி நடக்கல் உற்றார்கள் மலர்ப்பாதம் மறவாமை பொருள் யாரு ஜெய்கிட அரிய எப்படி இருந்தாங்களா நின்றாலும் இருந்தாலும் கடந்தாலும் மென்றாலும் குயின்றாலும் மன்றாலும் மலர்ப்பாதம் பெருமான மறக்க மாட்டார் இப்படி இருந்தவர் அதுபோல இவர்களும் புறப்பட்டவர்கள் அப்படி நடந்தாலும் நின்றாலும் பெருமானுடைய திருவிஞலத்தையே சொல்லிட்டு செய்ய தடையற் திருநீர் சன்னித்த மெய்யர் தவதோற்றைத்த மேனியினர் உட்புறும் துயர் அணி கண்டிகையர் தோலும் அருந்தவுடையார் ஐயர் தவத்துக்கு அணிகலம்போர் போதுவார் ரொம்ப அருவி நல்ல கழுத்துல உருதுராக்கம் பாயில திருவிந்தெழுத்து நெற்றில திருநீருவா புண்ணியம் தழைக்கும் தெய்வ புலன்கள் வென்றோர் நன்னிய வனமும் தீர்த்த தவத்தோர் தோற்கும் வண்ணம் நோக்கி நோக்கி மலைய முனிவன் காட்ட கண்ணினை கழிப்ப நோக்கி கைதொழுது இறங்கி சொல்வார் இலங்கை வேந்தை தலம் இது வழிபட்டீசைலம் ஸ்ரீசைலத்தில் வழிபாடு செய்தார் ஆங்கு முதல்ல வழிபட்டார்தான் இவர்கள் வழிபாடு செய்து அதன் பிறகு ஏறி வீழ்ந்திருந்தோர் முன் எண்ணிய எண்ணியாங்க வழிபட்டார் அது திருப்பருப்பதம் அதையும் வழிபட்டாங்களாம் அதன் பிறகு சுரபி நீழ் திவி கோகரணம் திருக்கோகரணம் அதை வழிபட்டாகலாம் அப்புறம் சுடர் உருவாயினாந்தன் இரவு அப்படின்னாரு அது என்னன்னா சிவன் ராத்திரி வந்தது அந்த நாளில் அப்படியே திருவஞ்ச கலத்தையும் சோமநாதபுரம் பிறகு வேடன் வழிபட்ட இடம் வேடன் வழிபட்ட இடம் காலத்தி திருக்காலத்தி அதனால அதன் பிறகு காளி தோல்வி அடைய ஆடியருடைய இடம் கா அடையும்படியா இறைவன் அதே போலே துதித்த இடம் அதன் பிறகு வழிபாடு செய்ததான் திரு ஓத்து என்ற சொல்லுக்கு பாலாப்பண தொல் அப்படி இருந்ததுன்னா மூஞ்சி சொல்ல உயர்ந்தோரு திருவோத்தூர் நல்ல தமிழ் வேதத்தை ஓத்து என்ற தமிழ் சொல்ல தமிழ் இருந்ததுனால திருவோத்தூர்னு பேர் வச்சேன் நம்ம அந்த தமிழ் நல்ல அதனால திருவோத்தூர் ஐசி அப்படின்னு வேணும் வேதங்கள் வழிபட்ட இடம் திருவோத்தூர் இனி அடுத்து ஆமா நெருப்பு வடிவாக நின்று காட்சி அளித்தது ஆமா இந்த வந்து இருக்கிறாங்க திருவண்ணாமலை அறிந்தது அதன் பிறகு ஜடாயு சம்பாதி இவங்கெல்லாம் வழிபட்ட இடம் புள்ளிருக்கு வேலூர் புள்ளிருக்கு வேலூர் இப்படி இவற்றையெல்லாம் வணங்கி திருமுதுகுண்டம் வணங்கி பல ஊர்கள் அப்படி வணங்கி கொண்டே போறாங்களா அடுத்தது அந்தகாசூரன் வழிபட்ட திருக்கோவலூர் திருக்கோவலூர் என்ன பண்ணாரு திருக்கோவலூர் திருக்கோவலூர் சேர்ந்து வந்தது பெரிய பிராணத்தில் யாரும் பெருமானை வழிபட்டா திருக்கு இந்த தில்லு முள்ளு திருமான் சொல்ற இதெல்லாம் நீங்கும் வழிபாடு செய்தவர்களுடைய அந்த கர்வம் மற்ற ஆணவம் போன்றவை எல்லாம் நீங்குகின்ற ஊர் திருக்கோவல் திருக்கு ஓவல் ஊர் திருக்கோவல் ஊர் என்று ஒரே யார் இருந்த அந்த வழிபட்டது மெய்ப்பொருளார் மெய்ப்பொருளார் அங்கதான் இருந்தார் மெய்ப்பொருளார் இப்ப கூட கபிலர் விழாவே நம்ம தியாகராஜன் நம்ம உங்களுக்கு எல்லாம் பத்திரிகை வந்திருக்கிறேன் வந்துருக்க அதனால ஒரு மூணு நாள் ஏன் தர ஏழு நாள் போட்டார் ஏழு நாள் போட்டார் அதுல கண்டிப்பா ஒரு நாள் வரும் சொல்லி ஆமா அது அதனாலதான் அன்னைக்கு போனது திருக்கோவிலூர் திருவண்ணாமலை இருந்து போய் அப்புறம் வந்துட்டு வந்தோம் அவருக்கு ஆசை என்ன அப்படிலாம் செய்யணும் எனவே அந்த ஊர்ல அருமையாக அவர் நடத்தறாரு கபிலர் விழா நடத்துற பாருங்க ஏன்னா கபிலர் அங்கு வாழ்ந்த இடம் மலையமான் திருமுடிக்காரி இருந்த இடம் புறநானூட்ல அருமையா குறிப்பெல்லாம் இருக்குறவங்க வேற யாரும் இல்ல இன்றும் பாடினன் மக்கொல் இலக்கணத்துல உதாரணம் காட்டும் போது கவிழ பரணர் போல என்று உதாரணம் ஏன்னா கவிழர் பரணர் அவ்வளவு தூரம் பெரிய அறிஞர் கவில பரணர் போல என்று என்னமா அவர் அவர் பட்டு அப்படி நம்ம இப்படிப்பட்ட திருக்கோவலூர் இனி அடுத்து விரைவா போவோம் பனிரண்டு பெயர்கள் உடைய ஊர் ஒரு ஊர் எது சீர்காழி அதெல்லாம் வழிபட்டாதான் யாரு அகத்தியர் மற்றவங்கெல்லாம் கூட வர்றவங்கலாம் அப்புறம் உயிர்ப்பினி உடற்பினி ரெண்டு நீங்கும்படியான ஊர் ஜதாயி வழிபட்ட ஊர் எது வைசரும் கோயில் ஆமா தீரா நோய் தீர்ப்பருள வல்லாந்தி அப்படிங்கிறோம் அங்க கூட பாருங்க வைத்தியநாதர்ன்னு ஏதன நம்ம திருமுறையில பேர் இருக்க இல்லையே புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்றனால் போக்கினேனே அதனால அவன் என்னன்னு கேட்டா புள்ளிருக்கு இந்த இந்த ஜடாயு சம்பாதி வழிபட்ட ஊர் சொல்லி சொன்னாங்களே தவிர பெயரே சொல்லலை இந்த பெயர் எல்லாம் இது கூட எடுத்து ஆராயலாம் திருப்பதிகளில் காணும் இறைவன் இறைவியர் திருப்பெயர்கள் என்று எடுத்துக்கணும் இப்ப இருக்கிற எல்லா திருப்பதிகள் இருக்கிற இன்னைக்கு இருக்கிற பெயர் இறைவன் பெயர் இறைவன் பெயர் இந்த பெயர்கள் இந்த கோவில் பெருமானுக்கு எப்பொழுது வந்து இருக்க வேண்டும் அருமையா பல தலைப்பு இருக்குது பல தலைப்பு சமயம் கலந்தது இதெல்லாம் புடைக்கிற வழியில நீங்க மக்கா இருக்கீங்க இன்னைக்கு இருக்கிற பெரிய ஆள தலைப்பு எடுத்துக்கிட்டோம்னா முடிக்கலாம் உடனே வேலையும் கிடைக்கும் நீங்க கவிழறையும் இறைவன் இறவிய திருப்பறையும் வாழ தெரியாது எம்ஜிஆர் இருந்த காலத்துல எம்ஜிஆரின் என்னமோ நடிப்பு திறன் எடுத்துக்கிட்டான் ஆமா ஏன்டா என்ன நீங்க ஒரு அலமையான எடுத்துக்கிட்டு இவர் நடிப்பு திறன் போட்டோம் இறைவன் பேரும் இறைவன்பா செய்ல்ல இறைவன் இறைவியர் திருப்பேர் எடுத்து ஆட என்ன பண்ணுவீங்க நாங்க என்ன செய்ய தெரியுமா அது தெரியாது பல பேர் சொல்லுவாங்க நீங்க என்ன சார் டாக்டர் எடுத்தீங்க நாங்க எடுத்த நாங்கெல்லாம் பைத்தியகாரன் பைத்தியக்காரன் ஒரு மூணு பேர் நாங்கள் பைத்தியகாரம் சேர்ந்தோம் மூணு பைத்தியக்காரன் நான் ஒரு ஆளு செல்வ ஒரு ஆள் எங்க மாப்பிள்ள சிவச்சந்திரன் ஒரு ஆள் எல்லாம் மரங்கள்லயே பழகிட்டோம் நாங்க என்ன பண்ணோம் நம்ம மற்றோம் மடங்களை யாருக்கும் பணிகள் செல்வகணபதி தர்ம ஆதீனத்தின் சமய இலக்கிய பணிகள் சிவச்சந்திரன் திருப்பணந்தாள் காசி திருமணத்தின் பணிகள் நம்ம சீப்பா இருந்தாரு சீப்பா ஏ தொழில் காபித்துல மடங்களை வளர்ந்துட்டோம் மடங்கள்லயே மடங்களையே நாங்க மூணு பேர் பீகச்சடி அதுதான் எங்க கிச்சடி என்ன பண்ணுது வளர்ந்துட்டாங்க எங்களுக்கு ஒரு நன்றி உணர்வை எப்படி காட்டுறது இப்படி கிச்சடியில காட்டணும் கிச்சடியில என்ன பண்றதுல முருகா முருகா ஆகவே அது போல இருக்கிற ஒன்று திருக்கன் இனி அப்படி வழிபட்டுக் கொண்டே செல்லுகின்றவர்கள் அடுத்து ஆமா யாருப்பா ஐராவதம் வழிபட்ட இடம் அது எது திருவென்காடு திருவன்காடுங்களா பாருங்க மொழிபெயர்ந்த பின்னெல்லாம் காதல் சிறந்து வாழ்ந்துகிற ஒரு எட்டு ஓபி இருந்து எண்பத்தி எட்டுல இருந்து தான் தர்மபுரம் இங்க வந்துருங்க ஏன்னு சொல்லிச்சு சிசியபீடத்திலிருந்து குருபீடத்துக்கு வந்துட்டோம் ஆனால் சிசிய பேடத்துக்கு போறது திருப்பனந்தாள் சாமி என்ன சொல்லிச்சு நீங்க எங்கேயும் திருமுறை முத்திரீங்க திருப்பணம் தாழ் முதல் ஞாயிறு அங்கதான் முதல் ஞாயிறு திருப்பணந்தாள யார் வந்தாலும் வராட்டிய நான் உட்கார்ந்து உட்கார்ந்து எனவே தட்சிணாமூர்த்திக்கு நாலு பேர் இருந்தாங்க நமக்கு ஏகன் சில நீங்கள அநேகன் இறைவன் ஏகன் ஆனேகன் ஏறைவன் ஆடி வாழ்க சிவகாசியில் நூற்றம்பது பேர் வருவான் திருச்சியில் இப்படி வரலாம் சவுத்தா இருந்து திருப்பின்தாலில் சாமி உட்கார்ந்து இருக்கும் அவர் அவர் உட்கார்ந்துருக்காருங்கிறதுக்காக ரெண்டு ஆசாமி வரும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போக்கும் வரவும் புனரும் இலா இவங்க சாமி மட்டும் காக்குமியும் காவலணி ரெண்டு மணி நேரம் படிச்சுட்டு காண்பறிய பேரொழியே எங்க திருப்பணி அதுபோல் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வரணும் பெரிய நான் இங்கே சொல்லுங்க அதனால திருப்பனந்தால் என்ன விடலை திருப்பனந்தால் என்ன பண்ணுறது என்னால் விடவும் முடியாது அதனால அந்த மதங்கள் எல்லாம் நீடுவோடி வாழ்க எனவே இப்படி ஆக இருக்கிற திருப்பணந்தாள் தாரகீச்சரம் இங்கெல்லாம் ஆகவே அகத்தியார் இதெல்லாம் வழிபட்டு செஞ்சிருக்காராம் செஞ்சிருக்கார் அடுத்தது கயமுகாசூரன் வழிபட்ட இடம் அது எங்க திருச்செங்காட்டங்குடி சண்டீசர் வழிபட்ட இடம் சேங்களூர் திருப்பணந்தால் பக்கத்திலேயே இருக்கிறது அப்புறம் திருப்பரணம் திருவழுவூர் இவற்றையெல்லாம் வழிபாடு செய்து கொண்டு திரு கண்டியூர் திருக்குறுக்கை வீரட்டம் இதெல்லாம் வழிபாடு செய்து கொண்டு அதன் பிறகு திருவிற்கொடி வீரட்டம் இதெல்லாம் வழிபாடு செய்துட்டு திருப்புறம்பயம் திருப்புறம்பயம் அங்க போகும்போது மட்டும் என்ன திருப்புறம்பயத்து அதாவது நம்ம திருமருகல்ல நடந்த நிகழ்ச்சியே திருப்புறத்தில் நடந்ததாக நடந்ததாக இருக்கு இவர் என்னன்னா அந்த வரலாறு திருப்புறம்பயத்தில் நடந்தார் இப்ப இருக்கிற மதுரை ஆதீனத்துக்கு முன்னே ஆதீன இருந்ததே நல்ல ஆங்கிலம் எல்லாம் படிச்ச ஆதீன அது அது தலைமையில்தான் இருபத்தேழு நாள் மதுரையில் ஆடி வீதியில் திருவிழையார்ப்பாணம் பேசுறது கோட லீவில் அதுக்கு அறக்கட்டளைலாம் அரைஞ்சு போன விஷயமா வச்சிருக்கிறாங்க திருப்பந்தாலும் இருபத்தேழு நாள் மதுரை தெற்காவணி மூல வீதி உண்டு மீனாட்சி அம்மன் தரிசனம் தினமும் உண்டு திருவிழையாற்பாணம் சிந்தனை உண்டு அப்படியெல்லாம் இருந்த காலம் ஒரு காலம் இருக்கு சொல்லும்போது சொல்லிச்சு இந்த மாதிரி மாறுபாடாக இருக்கு சாமி பெரிய புராணத்தில் திருமர்களில் தான் நடந்ததாக இருக்குது இங்க அதே வரலாறு தெரிவிப்பதை வந்து வன்னியங்க அதே அதுதான் சொல்லிச்சு ஒரு வரலாறு அங்க நடந்திருக்கலாம் இப்படி ஒரு வரலாறு மாறுபாடு காட்ட வேணா பெரிய புராணத்துலயும் இருக்குது இங்கே அதனால ரெண்டு பேரும் புராணத்துக்கு திருமருகல அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு அது மாதிரி ஒரு நிகழ்ச்சி இங்க நடந்திருக்கு அப்படி சொல்லிட்டு அதுதான் ஆமாம் ரெண்டு பேரும் பெரியவங்க திருவிழாற்பணாசிரியரும் பெரியவங்க நமக்கு பெரிய பிராணாசிரியரும் பெரியவங்க இதை போய் இதை ஏற்று அதை மறுத்து அதெல்லாம் சொல்லுவாங்க இப்படி நடந்துருக்கலாம் திருவருண் அது அவர் தான் தீட்சை நிறையா கொடுத்தவர் திருமடங்களில் சன்னிதானம் தீட்சை நிறையா கொடுத்ததுன்னா அது சன்னிதானம் தன் காலையிலே அந்த இருபத்தஞ்சு நாள் முப்பது நாள் தங்கினோம்னா குறைந்தபட்சம் ஒரு பதினஞ்சு இருபது பேரும் தீட்சை கொடுத்துருவோம் ஆண்டவன் தான் காக்கணும் எனவே இப்படியாக இந்த இது இந்த ஊரெல்லாம் இந்த திரு நம்முடைய திருப்புறம்பயம் ஆகிய இந்த ஊரெல்லாம் வழிபாடு செய்து கொண்டு அதன் பிறகு திருவானைக்கா கேட்க வேணாம் திருவானைக்காவல் அப்புறம் தாய் திருச்சிராப்பள்ளி இதெல்லாம் வழிபாடு செய்து கொண்டு அடுத்து மதுரைக்கு சென்றார்கள் அப்படின்னா இந்த மதுரைக்கு சென்றார்கள் சொல்கின்ற பொழுது ரொம்ப அருமையாக இருக்கிறது வாழ்க அந்தனர் வானவராணினம் பீழ தங்குணில் என்ற அருமையான பதியம் பாடிய இடம் எது மதுரை இல்ல ஞானம் நின் புகழே மிக வேண்டும் தன் ஆலவாயுலையும் மாறியே என்று சொன்ன இடம் எது அது வேதனரி தடைத்தோங்க மிகு துறை விளங்கச் செய்த இடம் எது மதுரை இவை எல்லாம் சேர்ந்திருந்த இடம் இவர் சென்றதனால்தான் ரொம்ப அருமையாக இருந்த இடம் திருமறைக்காட்டுல இருக்கும் போது திருமறைக்காட்டில் தான் இந்த ஞானசன்மந்தரம் நாபக்கரசரும் இருவரும் ஒருங்கு சந்தித்தது மூன்று இடங்களிலே முதல் இடம் சீர்காழி அங்க சில நாள் தான் தங்கியிருக்கார் அப்பர் சுவாமிகள் இரண்டாவது சந்திப்பு மிக பெரும் சந்திப்பு திருப்புவலூர் இதுலதான் ஒரு இருபது இருபத்தஞ்சு தலங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து போய் வழிபாடு செய்சை இந்த முற்றோதல் பண்ணும் ஞான சம்பந்தர் படிக்கும் போது ஞான சம்பந்தர் பதிகம் தான் படிக்கிறோம் நாவுக்கரசர் பதிகம் படிக்கும் போது அரசர் பதிகம் தான் படிக்கிறோம் இந்த ஒரு இருபது இருபத்தி ரெண்டு பதிகளிலாவது ஒரே நேரத்தில் ரெண்டு பேரும் பாடி இருக்காங்க அதனால ரெண்டையும் சேர்த்து ஒரு காலத்தில் படிக்கணும்னு ஆர்த்தம் ஏன்னா இவர் எப்படி அனுபவிக்கிறார் அவர் எப்படி அனுபவிக்கிறார் சிவ சிவ ஆச வெக்க மரியாதை கிடையாது அப்படி வருகின்ற பொழுதுதான் இரண்டாவது தலையாற்றை நீட்சியில தான் திருப்பகலூர்ல சந்தித்து புறப்படுகிறார் எங்கயும் அண்மையில கூட சொன்னேன் புறப்படுகிறார் இப்ப அவருக்கு சிவிகை இருக்குது யாருக்கு ஞான சம்பந்தருக்கு சிவிகை இருக்கு ஆனா சின்ன பிள்ளை நாவுக்கரசருக்கு சிவிகை இல்லை ஆனா வயசானவர் இதோ இப்பொழுது திருப்பகலிருந்து புறப்படும் போது என்ன சொல்லிட்டார் ஞானசிம்பந்தர் நீங்க என்னென்ன திருப்பதிகள் வணங்குறீங்களோ அதை நான் அடியேனும் வணங்குறேன் அப்படின்றது அதனால சேர்ந்தே போறாங்க ஆச்சு திருப்பும் பொருள் உள்ள மரத்துல இருந்து புறப்பட்டு வரும்போது அந்த எல்லை வந்துடுது எது திருப்புகூல ஒரு எல்லை வருக மீண்டும் வருக வணக்கம் நன்றி அப்ப இருந்திருக்காது நான் சொல்லிக்கிறது எனவே வந்தாங்க வந்தபடி என்ன அந்த மரபு நிலைகள் பார்த்தீங்களா மரபு நிலை வயது வந்த பெரிய நடந்து வரும் போது நம்ம சிவிகேல வரலாமா சிவ சிவ அதனால சிவிகேல ஏறாம வருது அப்படியே ஒலியும் ஒலியில காட்டுறார் பின்னால வருது இவங்க ரெண்டு பேரும் வர்றாங்க கொஞ்சம் தூரம் தாண்டி நாவுக்கரசருக்கு பொறுக்கல ஏன்னா பெருமான் கொடுத்த சிவிகை இந்த குழந்தை அதுல வரணும் இது நடந்து வருது அப்படிங்கறதுனால என்ன பெரும் அதுதான் பல்லக்கில் வாங்க வராது இல்ல ரெண்டு பேரும் நடந்து போறோம் பெருமான் தந்தது அருளால் தந்தது அதுலல்லவா வரணும் என்ன பெருமான் தந்தது மறுக்க கூடாதுன்னு அர்த்தம் அதுக்காக என்ன நாவுக்கு அரசல்லுக்கு அரசல்ல பெருமான் தந்தது அதுலல்லவா வரணும் அப்படின்னு அவர் பார்த்தார் பெருமான் தந்ததுங்கும்போது சிவிகேயில்தான் வரணும் இவர் நடந்து வர்ற வயசானவர் நாம் எப்படி வர்றது கொஞ்சம் தூரம் நடந்திருந்தாங்க இல்லை நீங்க சிவிகையில் வரணும் என்று சொல்லிட்டு நாபக்கரச என்ன செய்தா